பாடம் இருநூற்றி ஆறு துஹா தொழுகையின் அதன் மிக குறைந்த அளவு அதன் மிக அதிக அளவு அதன் நடுத்தர அளவு பற்றிய விளக்கமும் அதை தொடர்ந்து பேணி வருதல் பற்றி ஆர்வம் ஊட்டுவதும்